இரட்சகராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நான் பாவிதான் Just as I am வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் நான்காம் அத்தியாயம் எட்டு முதல் 15 வசனங்கள் அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார்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 அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் ஆழமாய் இருக்கிறதே பின்ன எங்கே இருந்து உங்க ஜீவத்தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோவை நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் முருக இதில் குடித்ததுண்டே என்றாள் இயேசு அவளுக்கு மறுமொழியாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாயிருக்கும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே ஒன்று இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள் முப்பத்தி வசனம் முதல் நாற்பத்தி வசனம் வரை வாசிக்கிறேன் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் சமாரியார் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டு பதினேழு என்னிடத்தில் வரட்டும் விருப்பம் உள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளட்டும் ஹூ எவர் இஸ் கம் Whoever wishes, let him take the the free gift of the water of water life. ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் இரண்டு சேலைகள் வழங்கப்படும் என்று விளம்பரம் வருமானால் அலைகடல அணிதிரளும் மக்கள் கூட்டம் ஆனால் மீட்பு இலவசம் என்று சொன்னாலோ ஏன் அதை ஏற்க மறுக்கின்றது என்பதுதான் புதிர் கடவளின் மாபெரும் ரட்சிப்பின் எளிய திட்டத்தை தெவாய் மக்களுக்கு எடுத்துரைக்க கிறிஸ்தவர்களாகி நாம் தவறிவிட்டோமோ என்று எண்ணுகிறேன் அந்த பெண் சமாரியாவிலே உபசாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவள் சிற்றின்பாவத்தை பால் போல் பருகிக் கொண்டிருந்தவள் ஆனால் இயேசுதான் மேய்சியா என்பதை கண்டுகொண்டாள் ஜீவ தண்ணீர் ஊற்றில் பானம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிட்டாள் அவளால் அதை உள்ளத்தில் அடைத்து வைத்திருக்க முடியவில்லை ஓடினாள் ஊரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் வானொலியாக மாறினாள் ஆனால் அந்த ஊராரோ அவள் மூலமாக விசுவாசத்தை பெற்றதை கூட சொல்ல மறுக்கின்றனர் தங்கள் கண்களுக்கு முன் விசுவாசியாக மாறிய அவளை அங்கீகரிக்கவும் அவர்களுக்கு மனமில்லை காரணம் சமுதாயத்தில் அவளது சாட்சியும் சரிதையும் அவ்வளவு இருந்தன ஆனாலும் அவளது எளிய விசுவாசம் அவளை ரட்சித்தது எனவேதான் அக்கால மதத்தலைவர்களையும் சமுதாய அந்தஸ்து உள்ளவர்களையும் பார்த்து ஏசு சொன்னது வரிகாரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாகவே இரையரசில் உட்படுவர் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மத்திய இருபத்தி ஒன்று மனிதன் ஏதோ ஒன்றை செய்து கூலியாக ரட்சிப்பை பெற்று அதன் மூலம் பெருமை வேண்டும் என்று நினைக்கிறார் கடவுளோ எவரோடும் எவ்வேளையிலும் எக்காரணத்தையிட்டும் தமது மாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் அல்ல அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டேன் இசா நாற்பத்தி எட்டு பதினொன்று அவர் தமது ரட்சிப்பை நூற்றுக்கு நூறு இலவசமாகவே கொடுத்து விடுகிறார் துதி கனம் மகிமை அனைத்தும் அவருக்கே அவர் அளிக்கும் ரட்சிப்பை விஸ்வாசத்தோடு பெற்றுக்கொள்வது ஒன்றுதான் நமது கடமை எனவேதான் எபேசிய ரெண்டு எட்டு ஒன்பதில் இப்படி வாசிக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் அண்டானது அல்ல இது கடவுளுடைய ஈவு ஒருவரும் பெருமை அடித்துக் கொள்ளாதபடி இது மனித செயல்களினால் உண்டானது அல்ல அன்றும் இன்றும் என்றும் ரட்சிக்கப்பட ஒரே வழி இயேசுவின் மீதுள்ள எளிய விசுவாசமே பழைய வாழ்க்கையின் அவலத்தையும் அலங்கோலத்தையும் பார்த்து கொண்டிராது பிரியமானவர்களே இன்றே கடவுளிடம் திரும்புவோம் நமது பாவங்களுக்காய் தமது இரத்தத்தை சிந்திவிட்ட இயேசுவை விசுவாசிப்போம் அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் பண்டிதர் பிலு கூட்டங்களில் பாடப்படுகிற ஒரு பாடல் அவர் பிரசங்கம் முடித்தவுடனே உலகெங்கும் இந்த பாடல் எப்பொழுதும் அவருடைய கூட்டங்களில் பாடப்படும் இந்த பாடல் மூலம் கிறிஸ்துவிடம் வந்த நம்பு நபர்களின் எண்ணிக்கையை சரித்திரத்தில் வேற எந்த பாடலும் மிஞ்சவில்லை ஜஸ்ட் ஆஸ் ஐ எம் தமிழிலே நான் பாவிதான் நான் பா மாச ரேந்தினர் வாய் ஆழை தீர்ன்மீ பரே வந்தே வாந்தே நான் பா காரை பீடுத்து கட்டேனே என் காரை நீங்க ஏ கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே இந்த நாளிலே இதுவரை நீங்கள் விசுவாசத்திலே ஒரு படி எடுத்து ஆண்டவரிடத்திலே நான் பாவிதான் ஆனாலும் ஆண்டவரே நான் இருக்கிற வண்ணமாகவே உம்மிடத்தில் வருகிறேன் உம்மிடத்தில் வருகிற யாரையும் நிற்புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரே நான் இன்றைக்கு உம்மிடத்திலே வருகிறேன் வாழ்நாளெல்லாம் வீணாளாக கழித்து விட்டேன் இனியும் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பவில்லை இன்றும் உடைய குமாரனாய் கிறிஸ்துவை என் சொந்த இரட்சிகராக நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு ஒரு நேரமாக இதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் நான் பாவிதான் ஆனாலும் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜபிப்பீர்களானால் அப்படி நீங்கள் விரும்புவீர்களானால் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் கண்களை மூடுங்கள் அல்லது நீங்கள் முழங்கால் படையிடக்கூடுமானால் முழங்கால் படையிடுங்கள் இந்த நாள் உங்கள் ரட்சிப்பின் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற ஜபத்தை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் மகாபெரிய தேவனே நான் ஒரு பாவி உம்மிடத்திலே வருகிறேன் என்னிலே நன்மை ஏதும் இல்லை என்னை மன்னியும் என்மேல் கிருபையாயிரும் உம்முடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ன்றைக்கு இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய பழைய வாழ்க்கையை நீர் மாற்றி போடும் என்னை புதிய மனிதனாக நீர் மாற்றிவிடும் இனி நான் அல்ல நீரே எனக்குள் வாசம் பண்ணும் என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டபடியா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த வேளை முதல் நான் பிசாசுக்கு இல்லை என்று சொல்லி உமக்கு எப்பொழுதும் ஆம் ஆண்டவரே என்று தலையசைத்து உண்மையே பின் சென்று வர எனக்கு உதவி தாரம் என் இருதயத்தில் ரட்சிப்பின் சமாதானத்தை சந்தோஷத்தை நிச்சயத்தை நிறைவாய்த்தோம் இந்த வேளை முதல் நான் உமது பிள்ளை நீர் என்னை ஏற்றுக்கொண்டதால் உம்மை துதிக்கிறேன் பிதாவே இயேசுவின் நாமத்தில் என்னை உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன் ஆமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையானவர்களே இந்த வேளையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டுவிற்கு என்று ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள் என்றால் இன்னொரு விசுவாசியான கிறிஸ்தவ நபரோடு சேர்ந்து தினமும் ஜெபியுங்கள் வேத புத்தகத்தை தினமும் எடுத்து வாசியுங்கள் நல்ல திருச்சபையொன்றிலே சேர்ந்து அதன் நிகழ்ச்சிகளிலே ஆராதனைகளிலே பங்கு பெறுங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள் கெட்ட தோழமைகள் இனி உங்களுக்கு வேண்டாம் ஏசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக வெட்கமில்லாமல் சாட்சி பகிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கடைசி வரை நடத்துவார் உங்களுக்கு என்னுடைய ரட்சிப்பின் நல்வாழ்த்துக்கள்